நற்றினை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் மங்களூர்ல இருந்து ஹேமா ஸ்ரீதர் பேசுறேன் லாஸ்ட் வீக் ஸ்ரீதர் நினைக்கிறேன் எங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை இனிமே இந்த அரிபோம் அஞ்சல் தலைங்கிற செக்மெண்ட்ல உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன் ஒரு விஷயம் என்னால கண்டிப்பா சொல்ல முடியும் இந்த அஞ்சல் தலையை பற்றி தெரிஞ்சுக்கும் போது கூடவே நீங்க வேர்ல்ட் ஹிஸ்டரி ஜியாக தெரிஞ்சுக்குவீங்க அது எப்படின்னு உங்களுக்கே போக போக புரியும் அப்படிங்கற விஷயம் எப்படி வந்ததுன்னு சொல்ல போறேன் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் பணக்காரங்க மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ இங்கு சைல் தான் வச்சுட்டு இருந்தாங்க இதுல இன்னொரு சர்பிரைஸ் என்னன்னா லெட்டர் ரிசீவ் பண்றவங்கதான் அமௌண்ட்டை செலுத்துவாங்க இதனால் என்னாச்சு நிறைய லெட்டர் தேங்க ஆரம்பிச்சது அவன் எழுதினோம் இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து கவர்மெண்ட் முயற்சி மேற்கொண்டாங்க எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல சர் ரௌலான் ஹெல் மற்றும் ராபர்ட் வேலஸ் என்னும் இங்கிலாந்து எம்பியும் சேர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டாங்க எயிட்டீன் தேர்ட்டி அப்போதைய இங்கிலாந்தின் முக்கிய அமைச்சரான தாமஸ் ஸ்பிரிங் ரைஸ் என்பவருக்கு அறிக்கை சமர்ப்பிச்சாங்க அந்த அறிக்கையில இந்த லெட்டர் அனுப்புறவங்க தான் கட்டணம் செலுத்தணும் அப்படிங்குற முறையையும் அது இல்லாம இந்த மரத்தால் ஆன சீலுக்கு பதிலா காகிதத்தால் முத்திரை ஒட்டும் முறைய குறிப்பிட்டிருந்தாங்க இந்த காகிதத்தால் ஆன முத்திரையே நாம இப்போ ஸ்டாம்ப் அல்லது அஞ்சல் தலை தபால் தலைன்னு சொல்றோம் இவர் சொன்ன எல்லாம் பண்ணி மே தேதி உலக கடித மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அன்னைக்குதான் உலகின் முதல் அஞ்சல் தலை அதாவது வெளியிடப்பட்டது இந்த ஸ்டாம்ப் பேப்பரால செஞ்சிருந்தாங்க இந்த இன்னொன்னும் அந்த அறிக்கையில சொல்லி இருந்தார் அது என்னன்னா எல்லா கடித போக்குவரத்திற்கும் ஒரே கட்டண முறைதான் வசூலிக்கணும் அப்படிங்கறதுதான் இங்கிலாந்தின் நாணய மதிப்பான ஒரு பெண்ணி அப்படின்னு அந்த கட்டணத்தை வசூலிச்சிட்டு இருந்தாங்க இந்த ஸ்டாம்ப் பிளாக் கலர்ல மட்டும்தான் பிரிண்ட் பண்ணாங்க இத பெரிய ஷீட்ல பிரிண்ட் பண்ணி கத்திரிக்கோளால கட் பண்ணி கட் பண்ணி தான் யூஸ் பண்ணாங்க இப்படி உருவானதுதான் உலகின் முதல் அஞ்சல் தலை அதாவது வெளியிட்ட நாடு இங்கிலாந்து அந்த முதல் அஞ்சல் தலையில் இடம்பெற்ற தலைவர் யாருன்னு யோசிச்சுகிட்டே இருங்க உங்களை அடுத்த புதன்கிழமை அந்த தலைவர் யாருங்கிற தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் மேலும் அஞ்சல் தலையோடு பயணிப்போம் நன்றி வணக்கம்